அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு திருவள்ளுவருடைய திருவருளால் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற திட்டத்தின் கீழ் திருக்குற்பாக்களையெல்லாம் அறிவு நலம் மனநலம் சொல்நலம் உடல் நலம் செயல் நலம் தலைப்புகளின் கீழ் வகுத்து நாம் ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டு வருகிறோம் உறவு நலத்தின் கீழ் அறத்துப்பாலில் இல்வாழ்க்கை வாழ்க்கை துணை நலம் விருந்தோம்பல் ஆகிய அதிகாரங்களையெல்லாம் நிறைவு செய்திருக்கிறோம் இனி பொருட்பால நட்பியலில் உள்ள நட்பு அப்படிங்கிற அதிகாரத்தை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறோம் இந்த நட்பியலில் மொத்தம் பதினேழு அதிகாரங்கள் அமைந்திருக்கின்றன படையியலுக்கு பிறகு நட்பியல் தொடங்குகிறது அரசனுக்கு நட்பெல்லாம் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் அதனால நட்பியல் ஃப்ரெண்ட்ஷிப் பதினேழு அதிகாரங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அந்த நட்பியலில் அதனுடைய ஆழம் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க சேர்க்கை சரியா இருக்கணும் செயற்கையில் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் இது அரசியலில் ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இது பரிமேலகர் இதுக்கு முகவரை சொல்லுகிறார் இந்த நட்பு அல்ல இனி அப்படை போல மனிதனுக்கு வினையிடத்து உதவுவதாகிய நட்பினை ஐந்து அதிகாரம் விதிமுகத்தானும் பன்னிரண்டு அதிகாரம் எதிர்மறை முகத்தானும் கூறுவான் தொடங்கி விதிமுகம் உள்ள அதிகாரம் ஐந்தனு உள்ளும் முதற்கண் நற்பு கூறுகின்றார் எப்படி இருக்கிறதுன்னா அதாவது படையியல் சொல்லி முடித்தார் இதுக்கு முன்னால் நம்ம அதை படிக்கலை நம்ம வரிசையில் நம்ம அறிவு நலம் இப்படி வகுத்து கொண்டு பார்க்குறதுனால உறவு நலம்னு பார்க்குறதுனால இந்த விஷயத்தை நாமளும் பார்க்குறோம் இது அரசனுக்கு தான் ரொம்ப முக்கியமாக சொல்லி இருக்கிறது ஒரு தலைவனுக்கு ஆனால் அது குடும்பத் தலைவனுக்கும் அது பொருந்தும் இங்கே என்ன சொல்கிறார் மனிதனுக்கு நம்ம ஒரு காரியம் பண்ணணும்னா அதுக்கு நட்பும் தேவைப்படுகிறது நண்பர்கள்லாம் தேவை அதை வந்து எப்படிப்பட்ட நட்பு வேணும் இந்த மாதிரி நட்பு வேணும் அப்படிங்கிறது டூஸில் வருது விதிமுகம் விதிமுகம்னா இதை பண்ணணும் கட்டளை பன்னிரண்டு அதிகாரம் எதிர்மறை முகத்தானும் பன்னிரெண்டு அதிகாரங்களில் தலைப்புகளில் இதே நட்பில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத எதிர்மறை முகத்தானும் கூறுவான் தொடங்கி விதிமுகம் நிஷேத முகம்னு சொல்லுவோம் அதை எதிர்மறைன்னு இப்போ எடுத்துக்கிறோம் அதாவது இது இதெல்லாம் நம்ம செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு அஞ்சு அதிகாரம் இப் இப்படி தான் இருக்கணும் பன்னெண்டு அதிகாரம் இப்படிப்பட்ட நட்பு இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட நட்பு இருந்தால் நம்ம காரியம் உருப்பிடாது இப்படிப்பட்ட நட்பெல்லாம் இருந்தால் காரியம் சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறதான் சொல்ல விரும்புகிறார் ஆகையினால முதல்ல அஞ்சு இருக்குது அதாவது நட்பு இப்படி தான் இருக்கணுங்கிறதுக்காக பொதுவாக நட்பை பற்றி ஒரு கருத்து சொல்கிறார் பத்து குரலில் அந்த அஞ்சு அதிகாரம் என்னது அப்படின்னு கேட்டால் நட்பு நட்பு ஆராய்தல் பழைமை தீ நட்பு கூடா நட்பு இது இப்போதானே பார்த்தோம்னா இப்படி இருக்கணும்னு சொல்கிறார் தீ நட்பு கூடாது கூடா கூடாது இந்த எதிர்மறை முகத்தால் என்ன சொல்கிறாருண்ணா பன்னெண்டு அதிகாரங்கள் பேதைமை புல்லறிவாண்மை இகல் பகை மாற்றி பகைத்திறம் தெரிதல் உட்பகை பெரியாரை பிழையாமை பெண் வழி சேரல் வரைவின் மகளிர் கல்லுண்ணாமை சூது மருந்து இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல போகிறார் நம்ம இது ஒரு மாதிரி எப்படிலாம் அவர் வள்ளுவருடைய உபதேசங்கள் தொடர்கின்றனவோ அதை வைத்து நாமளும் கருத்துக்களை புரிந்து கொண்டு அதை வாழ்க்கையில்